எனினும் அவர்கள் நமக்கு முன்பே வேதம் கொடுக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட இந்த நாளில் அவர்கள் முரண்பட்டு நடந்துகின்றனர் அல்லாஹ் நமக்கு நேரு வழிகாட்டினார் மக்கள் நம்மையை பின்தொடர்கிறார்கள் இவ்வாறனில் நமக்கு இன்று ஜும்மானால் என்றால் நாளைக்கு யூதர்களும் அதற்கு மறுநாள் கிறிஸ்தவர்களும் வார வழிபாடு நடத்துகின்றனர் இதை அபு ஹரேரல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்